प्रपन्न पारिजाताय कृष्णाय नमः गुह्यं பிரிஜா வேற்றைக்கணாயீத்தமே நமையம் பரமம் மது மயி பராம் மாமே வைஷத்திய இந்த அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது மூன்று ஸ்லோகங்களில் இந்த கீதா சாஸ்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு அல்லது மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுகிறவன் உபதேசம் பண்ணுறவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகிறார் யஹா எவன் ஒருவன் மயி பராம்பக்திம் கிருத்வா என்னிடத்தில் மேலான பக்தியை உடையவனாக அதாவது குரு ஈஸ்வரன் சாஸ்திரத்துக்கிட்ட பரிபூர்ண பக்தி இந்த இடத்துல மையின்னு பகவான் சொல்கிறது நம்ம எடுத்துக்கணும் இந்த குரு பரம்பரை இந்த சாஸ்திரம் இவற்றிலிடத்திலாம் பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தியோட இமம் பரமம் குஹியம் இந்த மேலான என்றென்றும் தலைமுறை தலைமுறையாக மனசாந்தியின் பொருட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய வரக்கூடிய ஜெனரேஷன்லாம் ரொம்ப மனசாந்தியோட நல்ல குணங்களோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு இந்த சாஸ்திரம்தான் தேவைப்படும் அதை பாதுகாக்கணுங்கிறார் பரமங்குகியம் மிகவும் தெய்வீகமாக புனிதமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த கீதா சாஸ்திரத்தை இதம் குஹியம் சாஸ்திரம் அர்த்தம் மேலான பரமம் சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் உயர்ந்த சாஸ்திரம் மோக்ஷாஸ்திரம் அனைவராலும் பரம்பரை பரம்பரையாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த சாஸ்திரத்தை மத்பக்தேஷு அபிதாசியி என்னுடைய பக்தனிடத்தில் சொல்லி கொடுக்குறானோ வக்ஷிய அபிதாசியத்தின்னா சொல்லி கொடுக்கிறானோ சொல்லி கொடுப்பானோ எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷத்தின்னா அந்த அர்த்தமும் இருக்குது யார் உபதேசம் பண்ணுகிறானோ அதாவது ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்து அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்குறவன் கிரந்தத்த அர்த்தத்த ஸ்தாபயிஷியத்தி ஒருவனுடைய உள்ளத்தில் இதை பதிய வைக்கிறான் அபிதாசியத்தின்னு சொன்னால் இந்த சாஸ்திரத்தை ஸ்லோகத்தையும் மனசில் பதிய வைக்கிறான் அதோட அர்த்தத்தையும் மனசில் எவன் பதிய வைக்கிறானோ இந்த சாஸ்திரத்துக்கிட்ட மரியாதையோடு அதை காரியத்தை செய்கிறானோ அங்கேயும் ஒரு நிபந்தனை போட்டிருக்கார் மத் பக்தேஷு கேட்குறவனுக்கும் குரு ஈஸ்வர சாஸ்திர பக்தி இருக்கணும் சொல்லி கொடுக்குறவனும் ஸ்ரத்தாபக்தியோடு சொல்லிக் கொடுக்கணும் கேட்குறவனும் பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தியோட அதை கேட்டு மனசில் உள்வாங்கி அதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் அந்த செயலை யார் செய்கிறானோ அதாவது ஸ்ரத்தாபக்தி உள்ளவனுக்கு இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னப்பட்டபடி தபஸு பக்தி கேட்க விருப்பம் பகவான் வாக்கியத்தில் பரிபூர்ண ஸ்ரத்த இதெல்லாம் உடையவனிடத்தில் அவனுடைய மனசில் பதியும்படி இதை உபதேசம் செய்வானே அவனுக்கு என்ன கிடைக்கும்னா மாம்யேவ சஹா அவன் இந்த சஹாங்கிறது நாம் சப்ளை பண்ணிக்கணும் யார் உபதேசம் பண்ணுகிறானோ பிறருடைய மனதில் பதியும்படி செய்கிறானோ அவன் என்னையே அடைகிறான் என்னையேங்கிறது ஆனந்தமே வடிவாகிய மெய்ப்பொருளை தன் ஸ்வரூபமாகவே உணர்ந்து கொள்ளுகிறான் ஆகவே பாடம் சொல்லிக் கொடுக்குறதுலேயே என்ன பிரயோஜனங்கிறத ரொம்ப அழகாக இங்கே சொல்லிக் கொடுக்குறார் பகவான் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமான்னா அவனுக்கு மோக்ம் கிடைக்கிறதுல சந்தேகம் ந சம்சயா மாம் ஏவ ஏஷ்யசி அப்படின்னு சொன்னால் ஆனந்தமே வடிவான இறைவனை அடைகிறான் எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறான் என்பது பொருள் அதுதான் மோக்ஷம் இந்த விஷயத்தில் சந்தேகமே வேண்டாம் இந்த சாஸ்திரத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதன் மூலம் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது பிறருக்கும் மோக்ஷம் கொடுக்குறோம் ஆ முக்த அந்யான் விமோச்சையேத் முக்தி அடைந்தவன் பிறரையும் பந்தத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் பந்தத்திலிருந்து விடுபட்டவன் பிறரையும் பந்தத்திலிருந்து விடுவிப்பானாக அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அதுபடி நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று யாருக்கெல்லாம் ஸ்ரத்தா பக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதையும் பகவான் இங்கே உபதேசித்திருக்கிறார் அதோட பலனையும் சொல்லியிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம் எய்மம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஸ்வபி தாசியதீ